தலைப்பு மனைவி தன் கணவன் பணக்காரனாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை கடங்காரனாக இருக்கக்கூடாது என்றுதான் நினைப்பவள் உண்மையான மனைவி இல்லத்தில் அடிமையாகவும் உள்ளத்தில் அரசியாகவும் இருப்பவள் உண்மையான மனைவி அன்புடன் நெற்றினையின் கவிதைச்சாரலுக்காக புத்தூர்ஜி ரேவதி கணேசன்